அவர்கள் நிச்சயமாக அதிகாரம் உள்ளவர்களில் கெட்டவர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்பவர்கள்தான் என்று கூறினார்கள் அதுபோல அவர்களில் ஒருவராக நீரும் ஆவதை உம்மிடம் எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள் அப்போது ஆயுதம் தோடர்களில் அவர்களில் கசடானவர்கள் இருந்தார்களா இல்லை கசடானவர்கள் இருந்தது அவர்களுக்கு பின்னரும் அவர்களை அடுத்து வந்தவர்களுமேதான் என்று ஆயுதர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம்